அபுரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவனுக்கு நல்லது செய்ய அல்லாஹன் ஆடிவிட்டால் அவனை சோதிப்பான் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு நான்கு ஐந்து